முன்னூற்றி எண்பத்தி ஆறு அபு ஹுரேரா அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு கூறியதாக நபிஹூ அடேஹி அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள் என் நேசரை ஒருவன் நோவினை செய்தால் அவனிடம் போர் புரிய விரும்பிவிட்டேன் என் அடியான் தன் மீது கடமையாக்கியவற்றை விட எனக்கு பிரியமானதை செய்து என்னை நெருங்கி விடுவதில்லை மேலும் என் அடியான் உபரியான வணக்கங்கள் செய்வதன் மூலம் அவனை நான் நேசிக்கும் அளவுக்கு நெருங்கிக் கொண்டே இருப்பான் அவனை நான் நேசித்து விட்டால் அவன் கேட்கும் செவி புலனாகவும் அவன் பார்க்கும் அவனது பார்வையாகவும் அவன் பிடிக்கும் அவனது கையாகவும் அவன் நடந்து செல்லும் காலாகவும் நான் ஆகிவிடுவேன் என்னிடம் அவன் கேட்டால் அவனுக்கு கொடுப்பேன் என்னிடம் பாதுகாப்பு அவனை நான் பாதுகாப்பேன் புகாரி ஆறு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு